சனிய காமாரோவேத்துப்ப भगवो, भगवो आचार्य ஆச்சாரரங்கூடிய சனத்குமார மகரிஷியிடம் நாரதர் சனத்குமார அவரும் தேவ ரிஷி தான் அவரிடம் நாரதர் நாரதர் அணுகி கேட்டது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் எனக்கு கற்றுக்கொடுங்கள்னார் மொட்டையா இருந்து கற்றுக் கொடுங்கள் சேர்த்துக்கணும் பிரம்ம வித்யாம் அதே ஆனா அப்படி இல்லை கற்றுக் கொடுங்கள்னு கேட்டபோது நீ என்னெல்லாம் படிச்சிருக்கேன் சொல்லுப்பா அவர் சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார் சொல்லிட்டு அவர் ஏன் நான் இதை காரணத்தையும் சொல்றாரு இத்தனை படிச்சிருந்தும் எனக்கு நிறைவு ஏற்படலை இந்த நிறைவு ஏற்படாத தன்மைதான் துன்பம் மனஸ்தாபம் மனசில் இன்னும் தாபம் இருக்கு அகிருதார்த்த புத்தி ஆகவே நீங்கள் என்னை கிருதார்த்த புத்தியுடையவனாக ஆக்க வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் இருக்கும் நிறைவின்மையை போக்கி நிறைவைத் தந்து செய்ய வேண்டியதை செய்தவன் என்கின்ற எண்ணத்தை என்னிடத்திலே நீங்கள் உண்டு பண்ண வேண்டும் அதற்கான அறிவை கொடுங்கள் அப்ப உடனே வரும் சரி கொடுக்கறேன் அதெல்லாம் நிறைய சொல்றாரு நான் கேட்டேன் உங்களை மாதிரி இருக்கிறவர்கள்ட்டத்துல இருந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேலெழுந்த வாரியா நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறவனுக்கு சோக்கம் இல்லை ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறவன்னா இங்க சரியா புரிஞ்சுக்கணும் ஆத்மாவனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நிஜ ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறவனுக்கு அதாவது ஆத்மாவை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கிறவனுக்கு இதுல ஒரு விஷயம் தெளிவாக இருக்கணும் நமக்கு நாரத இந்த கேள்வி கேட்கிற போதே அவருக்கு தேகாத்ம புத்தி கிடையாது அவருக்கு ஜீவாத்ம புத்தி தான் இருக்கு ஆனா புத்தி இருந்தாலும் அந்த கரணங்களோட தாதாத்மியம் பலமா புத்தி இருந்தாலும் அந்த சூக்ம சரீரத்தோட அபிமானம் இருக்கு ஸ்தூல சரீர அபிமானம் இருக்காது ஆனால் சூக்மசரீர அபிமானம் இருக்கும் இந்த ஜீவாத்ம புத்தி உள்ளவனுக்கு அந்த தனித்தன்மை இருக்கிறதுனால அவனுக்கு இந்த என்ன சொல்வது அந்த தனித்தன்மை இருக்கிறதுனால அந்த சூக்ம சரீர அபிமானம் பலமாக ஸ்தூல சரீர அபிமானம் இல்லைன்னாலும் சூக்ம சரீர அபிமானம் ஜீவனுக்கு இருக்கு இந்த சூக்ம சரீர அபிமானத்தையும் உடைக்கிறது தான் உபரிஷத்தோட கர்மகாண்டத்தில் வந்து ஸ்தூல சரீர அபிமானத்தை கர்மகாண்டம் நீக்கிடும் ஆனாலும் ஸ்தூல சரீர பிரார்த்தனை எல்லாம் இருக்கும் அதில் சூக்ஷ்ம சரீரம் மாற்றம் வேலை செய்ய முடியாது சூக்மசரீரம் போக சாதனம் ஸ்தூல சரீரம் போக ஆயத்தனம்னு தத்துவபோகத்தில் படிச்சிருக்கோம் அதாவது போகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஸ்தூல சரீரம் போகத்தை அனுபவிக்கும் இடம் ஸ்தூல சரீரம் போகத்தை நுகர்ற கருவி சூக்ஷ்ம சரீரம் ஆகவே இந்த கர்மகாண்டத்தில் ஸ்தூல சரீரத்துக்கு வேறாக நான் இருக்கேன்னு தெரிஞ்சாலும் நல்ல பெட்டர் ஸ்தூல சரீரம் வேணுங்கிற எண்ணமும் இருக்கும் ஸ்தூல சரீர வெத்திரிக் தோகம் நான் ஸ்தூல சரீரத்துக்கு வேறான வந்தான் எனக்கு ஸ்தூல சரீரம் நல்லா இருக்கணும் ஏன்னா நான் அனுபவிக்கிறேன் இப்போ நான் வந்து என்னுடைய கண்ணாடி நல்லா இருக்கணும் நல்லா கண்ணாடியாக இருக்கணும் நினைக்கிறேன்னு வச்சு கூட நல்லா இன்னும் நல்லா போட்டுடா நல்லா தெரியற மாதிரி இருக்கணும் ஸ்கிராச் எல்லாம் ஆகப்படாது அப்படி ஏதாவது இன்னும் மெட்டீரியல்லாம் இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கண்ணா பார்க்குறோம் இல்லையா யோசி யோசிச்சு புரியும் ஆக ஏதோ ஒரு வகையில் ஷரீராபிமானம் கண்டினியூ பண்ணத்தான் செய்கிறது கர்மகாண்டத்தில் வந்து ஜீவன் வேறே ஸ்தூர சரீரம் வேறேன்னு சொன்னாலும் எப்படி இப்போ இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வஸ்துக்களை மாற்றுறோமோ மாத்திரோம் இந்த வீடு நல்லா இல்லை கொஞ்ச நாள் வாழ்ந்த பிறகு இந்த வீடு கம்ஃபர்டபிளாக இல்லை இன்னொரு வீடு வேணும் அப்படிங்கிறோம் கொஞ்ச நாள் இந்த காரை யூஸ் பண்ணிவிட்டு இந்த கார் சரியில்லை வேற கார் வேணும் அப்படிங்குறோம் நான் இன்னும் சொல்லதெல்லாம் சரியாக இருக்காங்க இந்த ஹஸ்பண்டு சரியில்லை ஒ சரிய அதுவே அறிவு இருந்தாலும் அது வேணுங்கிற எண்ணம் புரியுறதோ இல்லையோ அதுவேங்கிற எண்ணம் இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம் வேற வேணும் இன்னும் பெட்டர் நான் தேவலோக தேவ சரீரம் இந்த மனுஷரீரம் வந்து போக அனுபவிக்கிறதுக்கு சரியா இல்லை அதனால தேவ சரீரம் கிடைச்சா அங்கே போய் அந்த தேவ சரீரத்தில் இருந்து எல்லாம் நீங்கள் எல்லாம் சேர்த்துக்கோ சொர்க்கலோக சுகானுபவம் மனுஷ சரீரத்தில் சில பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படி சொல்லி எப்படி ஸ்தூல சரீராபி ஸ்தூல சரீரமே நான் தேகாத்ம புத்தி உள்ளவன் எப்படி விஷயங்களை மாற்றுகிறானோ அப்படி ஜீவாத்ம புத்தி உள்ளவன் சரீரங்கள்லாம் மாறணும்னு நினைக்கிறான் பெட்டர் சரீரம் வேணும் பெட்டர் எக்யூப்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறான் இவனுக்கு சூட்ச அபிமானம் இருக்கத்தான் இருக்கு சூக்ம சரீர அபிமானம் இருக்கிற வரைக்கும் கிருதார்த்த புத்தி வராது திருப்தி வராது நிறைவு ஏற்படாது ஏன்னா சூக்ம சரீரம் அபூர்ணமானது ஒரு நாளும் அது பூர்ணமாக ஆகாது ஆகினால் என்ன பண்ணணும் சூக்ம சரீர அபிமானத்தையும் விட்டாகணும் நாகம் சூக்ம சரீரம் நாகம் ஜீவகா அதாவது ஜீவனுக்கு சூக்ம சரீரம் வேறேன்னு தெரிஞ்சா கூட அந்த சூக்ம சரீரத்தை சரியா வச்சுக்கணும் சூக்ம சரீரம் இல்லாம ஸ்தூல சரீரம் இல்லாம எனக்கு திருப்தி கிடையாது அந்த புத்தி போகமாட்டேங்கிறது புரியுறது இல்லையா ஸ்தூல சரீரம் இல்லாமல் சூக்மசரீரம் இல்லாமல் எனக்கு பூர்ணத்துவம் வராது எப்படி எவ்வளோ டிராஜடி பாரு எப்போ ட்ராஜடின்னு தெரியும் வேதாந்தம் படித்தா தான் தெரியும் வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னால் இது வந்து டிராஜடி காமெடி மிக்சடு வேதாந்தம் படிச்ச அப்புறம் தெரியறது இதுல வந்து காமெடியை எதிர்பார்க்கறதுதான் காமெடி ஆக இந்த ஒரு விஷயம் தெளிவா இருக்கும் எனக்கே புதுச்சு நான் உங்கள்கிட்ட இப்ப பேசுற போது இப்பதான் பேசுறேன் ஏதோ சொல்லணும்னு ஆரம்பிக்கிற போது வருது இந்த சூக்ம சரீர அபிமானத்திலிருந்து விடுபட்டாத்தான் ஒருத்தருக்கு மோக்ஷம் ஜீவபுத்திலிருந்து விடுபடணும் தேக புத்தியிலிருந்து விடுபடுறது கர்மகாண்ட் தேக விடுவிக்கிறது ஸ்தூல அபிமானத்திலிருந்து விடுவிக்கிறது கர்ம காண்டத்தோட அது விடுவிச்சுடுறது அது மாத்திரம் இல்ல நிறைய இருக்குன்னு புரிய வைக்கிறது ஸ்தூல ஜீவனுக்கு அனந்தம் எண்டு லஸா போயிட்டு இருக்கு எப்போ ஆரம்பிச்சது தெரியாது எப்போ முடியும் தெரியாது நான் தகா நச்ச ஆதிஹி நச்சசம்பிரதிஷ்டா வேதாந்தம் படிக்கிறதுனால அது மாத்திரமில்லை அது ஸ்திரமாக இருக்கிறது இல்லை ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குளே விழுந்துன்று மாத்தீண்டு ஒன்று விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குளே விழுந்து கொண்டிருக்கிறான் இந்த ஜீவன் அதனாலதான் இவர் என்ன சொன்னார் ஆத்மவித்து சோகம் தரதி மறக்காம ஞா வச்சுட்டே இருக்கணும் சோகம் தரதி கவலை வந்தது ஆத்மவித்து இல்லை ஆத்மவித்துன்னா என்ன அர்த்தம் பிரம்மாத்ம நாகம் தேகா சொன்னேன் இல்லையா நேற்று பாட்டு தேகோ நாகம் ஜீவோ நாகம் பிரத்யகிண பிரம்மை சொல்லிகிட்டே இருக்கணும் அது ஜீ நாகம் பிரத்யகிண்ண பிரம்மைவாக அப்படி தனியா வச்சுக்க கூடாது நான் பிரத்யேக பிரம்மன் வீட்டுல இருக்கு பாருங்க அத்தனை அப்பிரமன் அப்படின்னு நினைச்சா அப்புறம் என்ன பிரத்யேக பின்ன பிரம்மைவாகத்துக்கு மதிப்பே இல்லை சர்வ எல்லாருமே பிரம்மன் தான் அகம் உசாமா பின்லடன் அப்படி பிரம்ம இவ அஸ்தி அவரும் பிரம்ம்தான் எல்லாம் அமெரிக்கனா இருக்கட்டும் ரஷ்யனா இருக்கட்டும் யாரா இருந்தா என்ன இந்திரனா இருக்கட்டும் சந்திரனா இருக்கட்டும் ஈஸ்வரனும் நானும் ஒண்ணுங்கிற போது எல்லாம் எம்மாத்திரம் இந்த ஆத்ம வித்து சோகம் தரத்தின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சோகம் சோகம் பகவத் சோச்சாமி பகவானே நான் ரொம்ப துக்கப்பட்டு இருக்கேன் கிருத்தார்த்த புத்தி வரல மனசுல வந்து என்னது அகிருத்தார்த்த புத்தி இருக்கு சோசாமின்னு சொல்ற போது சங்கராச்சாரியார் என்ன சொல்றார் அகிருத்தார்த்த புத்தி இருக்கு இன்னும் திருப்தி வரல சுவாமி அதை நீக்குங்க திருப்தியா இருக்கிற மாதிரி நித்திய திருப்தனாக இருக்கக்கூடிய விஜயானத்தை உபதேசம் பண்ணுங்க அவருடனே உபதேசத்தை ஆரம்பிச்சுட்டார் நீ தன்னை சொன்னிய லிஸ்ட் பரிசா எல்லாம் வெறும் நாமாக்கள் வெறும் நாமாக்கள் அர்த்தம் விவகாரத்துக்கு டிரான்சாக்சனுக்காக உள்ளதுதான் எல்லாமே ஆனா அந்த சப்தங்கள் எல்லாம் வெறும் சப்தங்கள் தான் ஆனா அந்த சப்தத்தையே சப்தம் பிரத்யம் சப்தம் பிரத்யம் அபரோக்ஷம் பிரம்ம பரோக்ஷம் ஏன்னா இவனுக்கு உண்மையிலேயே வந்தாது ஆனாலும் அது வேற மாதிரி தோன்றுறது அதனால என்ன சொல்றார் சப்தங்களையே பெருசுன்னு நினைச்சு தியானம் வெள்ளும் உலகத்திலேயே உயர்ந்தது எது சிறந்தது எது மேலானது எது பெருசு எது சப்தங்கள் தான் ஆ சப்தத்தையே பிரம்மன்னு தியானம் அதாவது வியாக்கரண சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா சப்தஜானாதேவ அப்படி சொல்லிவிடுது ஏன்னா ஞானத்துக்கே சப்தம் ஆனும் அது வேற விஷயம் இருந்தாலும் சாப்த்யானாதே மோக்ஷா வியாக்கரண சாஸ்திரம் அப்படி சொல்றது வியாக்கரணம் படிச்சாலே மோக்ஷம் அது டைரக்டா இல்லை நிறைய நம்ம சொல்றோம் இல்லையா நீ வந்து கோயிலுக்கு போனாலே உனக்கு முக்தி கிடைச்சிடும்பா அப்படின்னா நிஜமாவா ஆரம்பிக்கிறான் அது எதையா ஒரு சாதனத்தை ஆரம்பிக்கணும் ஆரம்பிச்சா அப்படி அப்படியே படிப்படியா போயிடுவாங்கிறதுக்கா சொல்றது நீர் சொல்லையா தியாகா சனந்த அபியாசத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது ஞானத்தை காட்டிலும் தியானம் மேலானது தியானத்தை காட்டிலும் கர்மபல தியாகம் சிறந்தது கர்மபல தியாகத்திலிருந்து சாந்தி வருகிறது என்னது எப்படி இருக்கு ஞாபகம் அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருந்தா தெரியும் ஸ்ரேயோஹி ஞானம் அபியாசா ஞானம் விசிஷியே தியானாத் கர்மபல தியாக தியாகா அனந்தரம் கர்மபல தியாகமே மோட்சத்தை கொடுக்குங்கிற மாதிரி சொல்றார் ஆனா வாஸ்தவமா அது என்ன அது ஸ்துதி தியானந்தான் விசிஷியத்தேன்னார் நிதித்தியாசனம்தான் நிதித்தியாசனத்துக்கு ஞானம் வேணும் மெக்கானிக்கலா படிக்கிறத விட ஒழுங்கா புரிஞ்சுக்கிறது மெக்கானிக்கலா பண்றதை விட அதாவது ஞானம் இல்லாமல் நேற்றுக்கு படிச்சோம் பாருங்க தெய்வத்தின் குரல்ல சங்கராச்சாரிய என்ன சொல்றார் வேதத்துக்கு அர்த்தம் தெரியலன்னா ஸ்ரத்த வராது வேதத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சாதான் ஸ்ரத்த வரும் வேதத்துக்கு அர்த்தம் தெரியாம வேதம் சொன்னா பரவாயில்லன்னு சொல்றோம் அப்படி சொன்னாலும் அந்த வேதத்தை படிக்கணுங்கிற எண்ணம் ஒருத்தனுக்கு இருக்கணும்னா வேதத்தோட அர்த்தம் தெரிஞ்சாத்தான் அர்த்த விருத்தெக்கான வெறும் எந்திரத்தனமா பண்ணினா ரொம்ப நாளைக்கு போயிடும் கொஞ்ச நாள் அர்த்தம் தெரிஞ்சதுன்னா மிஸ் பண்றோமேங்கிற எண்ணம் வரும் சந்தியாந்திர மன்றத்தில் மந்திரங்களுக்கு அர்த்தம் இருக்கு ஆ போகிஷ்டாம யோபுவா தான ஊர்ஜே துத்தனா மஹேரனா யசக்ஷே யோவ சிவத்த மோரசா அர்த்தம் தெரிஞ்சு பண்றான்னு வச்சுங்க மார்ஜனம் எவ்வளவு நல்லா இருக்கும் அது அச்சுதாய நமஹான்னால என்ன அர்த்தம் தெரியலேன்னு வச்சு ஆச்சமனம் பண்றான் அச்சுதா நமஹா அச்சுதன்னா என்னப்பா நமஹான்னா என்ன ஏதோ சொன்னாங்க பெரியவங்களாம் அச்சுதா நமஹா ரொம்ப நாளைக்கு நிக்காது இவன் பையன் கேட்பான் நீ அச்சுதாயனம்மா இன்னும் பண்ணிட்டு இருக்கியே இதுக்கு என்ன அர்த்தம்னா எனக்கும் தெரியாது எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது சரி வீட்டுக்கு வர்றாரே புரோகிதர் அவருக்கு தெரியுமாண்ணா அவருக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல அப்போ என்ன பண்ணுறதுன்னா இதுக்கு பேர் அந்த பரம்பரைன்னு பேர் குருட்டுப்பர ஏதோ பண்ணிட்டு இருக்கான் ஞானம் இல்லாமல் பண்ணிட்டுருக்கான் ஞானம் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அதாவது ஜெய்மணி மகரிஷி சொல்கிறார் மந்திரங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்கோ அப்படிங்கிறார் எதுக்காக சுவாமி பண்ணணும்னா மனப்பாடம் பண்ணினாத்தான் அர்த்தம் படிக்கிறபோது சுலபமாக இருக்கும் ஏன்னா எங்கேயோ ஒரு மந்திரம் சொல்லி வச்சுருக்கோம் முதல் காண்டத்தில் நாலாம் பிரசனத்தில் அஞ்சாவது அணுவாக்கத்தில் எண்பதாவது பதத்தில் ஒன்று சொல்லி வச்சிருக்கோம் அது வந்து ஏழாம் காண்டத்தில் மூணாம் பிரச்சனத்தில் நாலாவது அணுவாக்கத்தில் பதத்தில் ஒரு விஷயம் இருக்கும் அதையும் கனெக்ட் பண்ணணும் அது பேர் ஏக வாக்கியத்தான் அப்ப கனெக்ட் பண்ணணும்னா இவனுக்கு மந்திரம் ஞாபகம் இருக்கணும் தேடிட்டு இருந்தான் வக்கீல் சட்ட புத்தத்தை தேடுற மாதிரிதான் எங்க தேடுறது அதனால எல்லாம் மெம்மரி ஞாபகத்தில் இருக்கும் பரமசாந்தன் சுவாமி சொல்வார் இதெல்லாம் மெம்மரி கூட கிடையாது மெமரின்னால் கொஞ்சம் யோசித்து கொண்டு வரணும் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து யோசிக்க வேண்டாம் அந்த பையங்களை பாருங்கள் விளையா விளையாடிட்டு கரெக்டாக சொல்லுவோம் ரிஜிஸ்ட்ரேஷன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே அது கரெக்டாக சொல்லணும் அதுவே தானாக சொல்லிகிட்டு இருக்கும் கொஞ்சம் திங்கிங் வேணும் இந்த வேதம் சொல்கிறதுக்கு நல்லா மெமரைஸ் பண்ணினத்துக்கு பிறகு அது ரிஜிஸ்டர் அதனால எந்த மந்திரத்தை வேணாலும் சொன்னால் தப்பு இல்லாமல் போயின்னு இருக்கும் எங்கேயோ தப்பு வருதுன்னா எங்கேயோ சில தோஷங்கள் வருதுன்னு அர்த்தம் எதுக்கு சொல்கிறோம் வேதம் படித்தா வேதம் வந்து மனப்பாடம் எதுக்குன்னா அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னா எதுக்கு சுவாமி அர்த்தம் தெரிஞ்சிக்கணும்னா அப்போ தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும்னா எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அனுகூலமாக இருக்கும்னா எதுக்கு அனு நடைமுறைப்படுத்தணும்னா அப்பத்தான் நீயும் வீடும் நாடும் நிம்மதியா இருக்கும் எல்லாரும் பீஸ்ஃபுல்லா லைஃப நடத்தினு போகணும்னா தர்மானுஷ்டானம் முக்கியம் தர்மானுஷ்டானம் பண்ணணும்னா தர்ம ஜானம் தர்ம ஜானம் வேணும்னா தர்மத்தை உபதேசம் பண்ற டெக்ஸ்ட் புக்கு மனப்பாடமா இருக்கணும் புரியுறதா அதனாலதான் வந்து சூத்திரங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்றது மனப்பாடம் பண்றதுக்கு சௌரியமாவே சூத்திரமா வச்சுட்டு போயிட்டாங்க நம்ம எப்படி படிச்சா மனப்பாடம் பண்ணிக்க முடியும் பண்ணி பழகிட்டா அப்புறம் பண்ண பாட்ட மனப்பாடம் பண்ணி பழகிறவனுக்கு காலப்போக்குல உரை நடைய கூட மனப்பாடம் பண்ற சக்தி வந்து விடுவான் எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் இந்த பிரம்ம உபாசன பண்ணுங்கிறார் ஓதுறதே ஒரு வழிபாடு தான் என்ன சொல்றார் என்ன பலன் அவனுக்கு அந்த சொல் உலகத்துல இஷ்டத்துக்கு பண்ணலாம் அவன் வந்து செயல் புரியலாம் ஏன்னா எந்த ஃபீல்டு நமக்கு நல்லா தெரியுமோ அதுல நம்ம வந்து அனாயசமா காரியம் பண்ணலாம் ஆனா இவர் என்ன சொல்றார் அதிருஷ்டி இருக்கு நல்லதான் என்னதான் ஞாபகத்துக்கு வரணுமே கரெக்டா வரணும் அந்த நேரத்துக்கு அது ஞாபகத்துக்கு வரணும்னா உபாசனை பண்ண வள்ளுவர் சொல்ற நுண்ணிய நூல் பல கற்பினும் ஒருவன் தன் உண்மை அறிவே மிகும் எவ்வளவுதான் ஒருத்தர் சட்டிலா படிச்சாலும் அது அந்த நேரத்துக்கு வரந்தான் உண்டுங்கிறார் ஒருத்தனுக்கு பிரார்ப்பா இருந்ததுன்னா படிச்சது கூட ஞாபகத்துக்கு வராதுங்கிறார் அதனால என்னன்னா அதுல ஒரு அதிர்ஷ்ட சக்தி வேண்டி இருக்கு ஆகவே ஆகவே என்ன சொல்றோம் சொற்களை எல்லாம் கடவுளா தியானம் பண்ணுப்பா அப்படி தியானம் பண்ணினா சொல்லுலகத்துல நீ வந்து சொற்கள் செயல்படுமோ அதுவரையிலும் இவன் இயங்கலான் அர்த்தம் சொல்லுலகம் எவ்வளவு நீளமோ எவ்வளவு பெரியதோ அவ்வளவு தூரம் இவனாலையும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் தெரியும் அதுக்கான அர்த்தம் தெரியும் தர்க்க சாஸ்திரத்தில் இந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தம் வியாக்கரண சாஸ்திரத்தில் இந்த சப்தத்துக்கு எத்தனை எல்லாம் அர்த்தம் சொல்லியிருக்கு வேதாந்த சாஸ்திரத்தில் வியாக்கரண சாஸ்திரத்தில் சொல்லாத அர்த்தம் இந்த இடத்துல சொல்லியிருக்கு இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் இவனுக்கு புரியும் அதான் விஷயம் அதுக்கப்புறம் என்னதுன்னா திரும்ப முடிக்கிறது உபாசன பண்றானோ யார் பிரம்மம்னு உபாசன பண்றானோ அவனுக்கு இது கிடைக்கும் ரெண்டு தடவை யார் பிரம்மம்னு உபாசன பண்றானோ யார் பிரம்மம்னு உபாசனை பண்றானோ கொடுக்கும் அவனுக்கு தான் கிடைக்கும் ஞாபகம் சொற்களை கடவுளாக நினைத்துக்கொள் அதுதான் நம்ம இதுல எல்லாமே பகவான் தான் எதைத்தான் நாம் விட்டு வச்சோம் எல்லாமே பிரம்மம்னு சொன்னா புரிய மாட்டேங்கிறது ஒன்னொன்னு எடுத்து இது பிரம்மம் இது பிரம்மம் விபூதி யோகம் அப்படித்தானே இருக்கு ஆகையினால இந்த நாமரூப சகிதமாகவே நம்ம பார்த்து நமக்கு என்ன நம்ம விற்பியெல்லாம் நாமரூபாத்மகமாகவே இருக்கு நம்ம வந்து இந்திரிய விஷயங்கள்லாம் நாம ரூபாத்மகம் அந்த விஷயங்களை பத்தின விரத்திகளும் நாம ரூபாத்மகம் என்ன நான் சொல்றது புரியதா தெரியல நான் சம்ஸ்கிருதத்திலே சொல்றேன் அதான் பார்க்கறதும் பெயர் வடிவங்கள் மயமாக இருக்கிறது அதாவது எல்லா வடிவம் பெயர் இருக்கு தான் எண்ணங்கள் தானே எல்லாத்தோடையும் தொடர்பு கொள்றது ஆஹ் எண்ணங்கள் என்னவா இருக்குன்னா ஒரே வடிவங்கள் மயமாகவும் சொற்கள் மயமாகவும் தான் இருக்கு அப்படி பண்ணினா அதுக்கு ஒரு சக்தி வருகிறதுங்கிறது அந்த நுண்ணிய நூல் பல கற்பினும் ஒருவன் தன் உண்மை அறிவே மிகும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த அந்த நேரத்துக்கு அது சரியா ஞாபகத்துக்கு வரும் மற்ற கிளாஸுக்கு ஞாபகிறதோ இல்லையோ நமக்கு துக்கம் வர்ற போது வரணுமே வகுப்பில் சொல்ல முடியறதாங்கிறது விஷயம் வேறு நமக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நமக்கு அந்த சொற்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வரணுமே படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரணும் சொன்னுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றா கிம் அஸ்திக்கும் மேலாக பெரியதாக சிறந்ததாக உயர்ந்ததாக ஏதேனும் இருக்கிறதா என்ன கேட்கிறார் பார்க்கலாம் பகவானே மரியாதை பூஜ கிம் அஸ்தி என்று கேட்டார் போட்டுக்கணும் என்று கேட்டார் உடனே என்ன சொன்னார் வாவயமா இருக்கு நாம்னா வாவ பூஜோஸ்தீதி நாமத்துக்கும் மேலாக சொற்களுக்கும் மேலாக ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா சொற்களை காட்டிலும் பெரியதானது உயர்ந்தது மேலானது சிறந்தது இருக்கிறதா இங்க பெருசுன்னு அர்த்தம் முக்கியமா அதிக தரம்ங்கிறார் சங்கராச்சாரியர் பூயகாங்கிறதுக்கு நாமத்தை காட்டிலும் நாமங்களுக்கு நாமங்களுக்கு அது பஞ்சமி பக்தி நாமங்களை காட்டிலும் மேலானது ஏதேனும் இருக்கிறதோ அப்படி கேட்கிறார் இருக்கிறதுன்னாரு சனத்குமார உத்தரம் புக்தவான் சனத்குமாரர் பதில் சொன்னார் இருக்கப்பா நாமத்துக்கு மேல பரிசா இருக்கு ஒரு சாமான் கேட்கணும் இதை காட்டிலும் வேற எதாவது இல்லையா அது மாதிரி தான் இருக்கே இந்த பேஸ்ட்ரி இவ்வளவுதான் இருக்கு இதை காட்டிலும் பிக் சைஸ்ல போட்டுக்காங்களா சார் நான் நாரதர் பிரார்த்தனை தாங்களே அதையும் எனக்கு சொல்லிக் கொடுத்து விடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் எப்படி வருது சயோ நாம இதுவரைக்கும் பேசினார் அதி இல்ல மந்திரத்துல நம்ம க்ரத்தம் இருக்கிறதா இது என்று கேட்டார் அவருடனே சொன்னார் நாம் நோபாவ பூயோஸ்தீ தி நாமத்த காட்டிலும் மேலானது ஒன்று உயர்ந்தது சிறந்தது பரிசு இருக்கிறது என்று சொன்னார் அவருடனே கேட்டார் பகவான் ஆகிய தாங்களே எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று மீண்டும் பணிந்து வணங்கி கேட்டுக்கொண்டார் முடிந்துவிட்டது நீ அடுத்தது அடுத்த இரண்டாவது கண்டத்துக்கு போறோம் படிக்கலாம் மந்திரம் ரொம்ப பெருசா இருக்குமா சொல்லுடா விஞ்ஞாபயே சாமவேதமா சத்துஹாச புராணம் பஞ்சமம் ோ வாக்கேக்கானவி ந तेजश्च, வாயுாச்சபிச்ச மனுஷியகு பசூகு திருணவனஸ்பீன் ஷ்வா தா ஆீட்ட பங்க பிபிச்சா சத்தம் எய் வாங் நாபவிஷ் நமோ நா சாூ நா வாசமுஸ்வேர் நாயசி நாமங்களை காட்டிலும் நாமங்களுக்கு மேலாக நாமங்கள்னா சொற்கள் சொல்றோம் நாமங்களுக்கு மேலாக என்ன இருக்குன்னா வாக்கென்றோ இருக்கிறது வாக்குங்கிறார் இன்றியம் ஜிஹ்வா மூலாதிஷு அஷ்டசு ஸ்தானேஷு ஸ்திதம் வர்ணா நாம் அபிவ்ஞ்சகம் வர்ணாச்சநாமே நாம்னஹா வாக்கு எப்படின்னா இந்த உலகம் முழுக்க பொருள்களா இருக்கு எல்லாம் பொருள்கள் அது மனிதர்களா இருக்கட்டும் இதா இருக்கட்டும் எல்லா பொருள்களா இருக்கு இவன் நம்ம நம்ம சரீரம் பொருள் தானே நம்ம எல்லாருடைய சரீரமும் நான் பார்க்குறேன்னா சரீரம் ஒரு பொருள் தான் அது உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் உணர்ச்சி உள்ள பொருள் உணர்ச்சியற்ற பொருள் சராச்சராத்மகம் சராச்சர பிரபஞ்சம் அகண்ட மண்டலாக்காரம் யாப்தம் ஏன சராச்சரம் ஜீவனுள்ள சரவஸ்து ஜடமான சர வஸ்து காரு வாகனங்கள்னா நம்மெல்லாம் வந்து ஜீவனுள்ள சரவஸ்து நடக்கிறோமே மூவ் பண்றோமே இந்த மாதிரி ஜீவனுள்ள அச்சர வஸ்து எதுனா இதெல்லாம் மரங்கள்லாம் ஒன்றும் நகராது அங்கேதான் அப்புறம் ஜீவன் இல்லாத ஜட வஸ்து எதுன்னா இந்த காம்பவுண்ட் ஷோரு மலைகள் பாறைகள் கற்கள் அதெல்லாம் எல்லாம் பிரபஞ்சத்தில் இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் எல்லாம் என்னதுன்னா பதார்த்தம் பொருட்கள் அந்த பொருட்களுக்கு எல்லா பொருட்களுக்கும் நம்ம விவகாரம் பண்ணுறதுக்கு சொற்களை வச்சுன்னு இந்த சொற்களெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா சொற்களெல்லாம் சேர்ந்த நம்ம சொற்களை தொடக்கமாக சொல்கிறது சென்டென்ஸு வேர்ட்ஸு அப்புறம் சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் அப்புறம் அந்த வாக்கியத்தில் சொற்கள் இருக்கு அந்த சொற்கள் என்னது எழுத்துக்கள் ஐம்பத்தி எழுத்துக்கள் தமிழா இருக்கட்டும் எழுத்துக்கள் எழுத்துக்கள் மயமாத்தா இருக்கு ஓர் எழுத்து கூட உண்டு ஈரெழுத்து சொல் ஓர் சொல் ஈரெழுத்து சொல் அப்புறம் அது நிறைய இருக்கு சொல்றோம் வாக்கியங்கள் இந்த வாக்கியங்கள் விவகாரத்துல பல விஷயங்களை குறிப்பிடுறது இந்த சொற்கள் எல்லாம் வந்து எழுத்துக்களால் ஆனது அந்த எழுத்துக்கள் எல்லாம் உற்பத்தியாக ஸ்தானங்கள்லாம் இருக்கு பேசுற சக்தி இருக்கு இல்லையா சொல்ற ஒரு சிதான்சாரியர் இந்திரியம் இந்திரியம் சொன்ன அது அது இருக்கிறது ஆற்றல் அந்த பேசும் ஆற்றல் அது அஷ்டசு ஸ்தானே வியாக்கரணசாஸ்திரம் சொல்றது அக்குக விசர்ஜனியான கண்டகாச்சு வியாக்கரணாஸ்திரம் வந்து எந்தெந்த அக்ஷரங்கள் எந்தெந்த ஸ்தானத்திலிருந்து வர்றது கழுத்துல இருந்து வர்றது அப்புறம் உள்நாக்கு கிட்ட இருந்து வர்றது அப்புறம் இந்த உதடுகிறது பல்லு கிட்ட இருந்து வர்றது மூக்கோட சேர்த்து சொல்றது இப்படி எல்லாம் சொல்லிருக்கு ஆக இந்த வாக்குற ஒரு சக்தி இருக்கு அது இல்லைன்னா நீ இப்படி பேச முடியும் சொற்களை எல்லாம் இது பண்ண முடியும் ஆகவே நீ என்ன பண்ணணும் அதை அது சொல்கிறார் அந்த வாக்கு தான்ப்பா ருக்வேதத்தை விஜாபயதி குரு வந்து குருவுக்கு வந்து இப்போ எனக்கு பேசுகிற சக்தி இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்குறேன் நான் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அவனும் இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன வாக்கு காரணம் வா இந்தியம் கர்மேந்திரியங்களில் வாக்கு பாணி பாத பாயு பச்சம் ஆக வாக்குங்கிற இந்தியம் கர்மேந்திரியத்தில் சாதாரணமாக யூஸ் பண்ற முதல்ல இருக்கு சொல்றோம் தத்துவபோதில் படிக்கும் இப்ப வாக்குங்கிற சக்தியானது நாம் நகா பூயசி சொற்களை காட்டிலும் உயர்ந்தது சொல்லை வெளிப்படுத்தும் ஆற்றல் சொற்களை காட்டிலும் உயர்ந்தது இந்த வேதத்தோட மகிமையெல்லாம் பார்வோம் இதுக்கு நம்மளை நம்மளை நம்ம மனசை ஒருமுகப்படுத்துறதா இல்லையா ஒருமுகப்படுத்துறது கவனிக்கும்படி பண்ணுறது நம்ம டைவர்ஷன் எல்லாம் நீக்கிறது அங்கெங்கேயும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிற மனதை ஒருமுகப்படுத்துகிறது அது மாட்டிலும் இல்லை வாக்கு சொற்களை வியாபிக்கிறது ஆகவே சொற்களை காட்டிலும் உயர்ந்தது என்ன பண்றது காட்டிலும் பெரியதாக இருக்கிறது அவ்வளவுதான் அதுக்கப்புறம் கடைசியில் என்னது வாஸ்வ வாக்கிரமம் உபாசனை பண்ணு இந்த வாக்கு சக்தி இருக்கே அந்த பேச முடியாம கஷ்டப்படுற அது வந்து இந்த த்ரோட்டு வாக்கு சரியா வரணுமே வாசந்தேவா உபஜீவந்தி விஸ்வே உபஜீவந்தி விஸ்வே வாச்சம் கந்தர்வாசவோ மனுஷா அந்த இடத்துல வாக்குங்கிறது சொற்கள்னு அர்த்தம் இங்க வாக்குங்கிறது இந்திரியம் வேதத்தில் வாக்கு சூக்தம்னு ஒரு சூக்தம் இருக்கு அதுக்கப்புறம் தான் ஸ்ரத்தாசூக்தம் வருது ரிக்வேதத்திலயும் இருக்குவேதத்திலயும் இருக்கு ரிக்வேதத்திலிருந்துவேதம் பாரோ பண்ணின் இருக்குதரம் வருது ரெண்டு தரம் ரிப்பீட்டேஷன் அது வாச்சேவீவ் விவே வாச்சம் உபீவந்த விவே வாச்சம் வா பசவோ மனுஷ ஆஹ வாச்சி மா விந் சோஹவத்தமிந்திர மாதமோஜுஷாணோபாத் அவந்தி தேவி சுஹவா மே அஸ் யா மிஷோ மந்திரோ மனிஷிண அன்வ்ட்சன் தேவாய் தாம்பீம் வாச்சகம் ஹவிஷா ஜமே சுவரி வாக் பரிமித்த பி निहिता न மனிஷிணீயுங்க துரிய இதுக்கு போனும் போனோம்னா சொல்லி சொல்லிட்டு முடிஞ்சு போக முடியாது இங்கே உட்கார்ந்து இருக்கணும் வணங்குறது இந்த வேத மந்திரங்களை வணங்குறது நமோ வாச்சே ச்ச அனுதித்தா தாச்சே நம ஓம் நமோ பிரம்மணே நமோ ஸ்தக்னே நம பிளிவியை நம ஓஷிபிய நமோ வாச்சே நமோ வாசஸ்பதே नमो விஷ்ணவே கருமி எல்லா மந்திரம் நிறைய ஞாபகத்துக்கு வருது வேதம் படித்ததோட பிரயோஜனம் தான் இதுக்கு அர்த்தம் யோசிச்சா இன்னும் பிரிஷாயிடும் ஏ வேதத்தை மரப்பாடம் பண்ண சொல்கிறாங்கன்னு இப்போ தான் இப்போ இதை சொல்ல முடியுறது பார்த்திங்களா என்ன இப்படி சொல்ல முடியறது இல்லையா எதுனாலும் சொல்ல முடியறது படித்ததுனால சொல்ல முடியுறது படிக்கிறபோது இதை பற்றி தெரியுமா ஏதாவது இருக்கிறப்போ விளையாட்டாக சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ சொல்கிற போது கேட்குறவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது சொல்கிறதுக்கும் ஆனந்தமாக இருக்குது இப்போ இதன அதெல்லாம் சொற்கள் அந்த இடத்துல ஆனால் இந்த அழுத்தத்தில் பேசுகிற சக்தி அந்த பேசுகிற சக்தியே கடவுள்னு நினைப்பாள் தியானம் பண்ண அதுலேன்னா எப்படி பேச்சு வரும் சொற்கள்னா வரும் அப்படி மனசை அதை காட்டிலும் பெருசுன்னு சொல்லி சொற்களை பற்றி சொல்கிறது அது கொஞ்சம் இதெல்லாம் விளக்கம் எல்லாம் சொல்கிறது வாக் வாக்வேதம் விஜ்ஞாபயதி வாக்கன்றோ ருக்வேதத்தை விஜாபயதி அயம் ரிக்வேதா அந்த சொல்றதை கேட்டாலே சொல்ற இது ரிக்வேத வாக்கியங்கள் இதெல்லாம் ரிக்வேதம் சொற்களின் அமைப்பை வச்சு சொல்றத வச்சு இப்ப ஒண்ணும் வேண்டாம் இந்த ஸ்வரத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவோம் ஜீவனா துதராஜ் அப்படின்னு சொன்னான்னா அந்த சொல்ற முறைய வச்சுண்டே இது ரிக்வேதம் அப்படின்னு சொல்லு நமபவே நமக்கராய்க ஓ இது யஜுர்வேதம் பா ஆதாய நமஸ்தக சுஷாம் அப்படின்னு ஓ சாமுவேதம் சொல்றாங்க அத்தரணவேயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அது சொல்லலை நம்ம அதையும் கண்டுபிடிச்சுடலாம் சொல்கிற இது நம்ம அத்தரோவேத பிரியாத்த வேதமாக தாரியாக நான் தெரிஞ்சு போயிடு போகிறது சொல்ற முறையை வச்சு கண்டுபிடிக்கிறது இந்த மூணு வேதத்தை கண்டுபிடிக்கிறது சுலபம் அத்தரண வேதம் தான் எதில் சேர்றதுன்னு தெரியாது சில சமயம் எதுக்கு சொல்றோம் அதுதான் விஜாபயத்து வைஞ்ஞாபயத்தி அதுதான்ப்பா விசேஷன ஞாபயத்தி அதுதான் பொதுவாகவே சாஸ்திரத்துக்கே ஞாபகம்னு பேரு அது நமக்கு என்ன இருக்கு அறிவுறுத்து சாமவேதம் என்றும் போட்டுட்டே போங்கிவிட்டேன் அப்புறம் சர்பதேவ ஜன வித்யாம் பரிசா போட்டார் இன்னும் கொஞ்சம் சொல்ற சரத்குமாரன் திவஞ்ச மண்ணுலகம் விளக்குவது வாக்கு மண்ணுலகத்தை விளக்குவது வாக்கு காற்றை விளக்குவது வாக்கு ஆகாசத்தை விளக்குவது வாக்கு தண்ணீர் நீரை விளக்குவது வாக்கு ஒளியை பிரகாசத்தை அக்னியை விளக்குவது வாக்கு தேவர்களை விளக்குவது வாக்கு மனிதர்களை விளக்குவது வாக்கு வாசங்க வாசந்தேவா உபஜீவந்தி தேவாகிஷ்டு பட்சிகள் திருணம் புல்லு வனஸ்பதி காடு சுவாபதான் நாய் சுவாபதான் நாய்கள் நாய்க்கடி எல்லாம் என்ன திலமோ சொல்லி இருக்கு ஆ கீட்ட பத்தங்கான் எல்லாம் புழு பூச்சிகள் பிப்பீலிகம் எறும்பு இதெல்லாம் ஜீவராசிகள் ஜீவராசிகள் சுருக்கமாக சொன்னால் வேதங்களை விளக்குவது அறிவு நூல்களை விளக்குவது வாக் ஜீவராசிகளை விளக்குவது வாக் அப்படி போட்டுக்கணும் வாக் அப்புறம் என்னதுன்னா வாழ்க்கையின் ஒழுக்க நடைமுறைகளை விளக்குவது உணர்ச்சிகளை விளக்குவது ஒழுக்கங்களை விளக்குவது வாக் தர்மம் ச அதர்மம் ச இது தர்மம் இது அதர்மம் சொல்லி வாக்குதான் சொல்றது சத்தியஞ்ச பொய்யையும் மெய்யையும் வாக்கு விளக்குகிறது நன்மையையும் தீமையையும் சாதுச்ச அசாது சதயஜம் ச அகிருதய்ஞம் ச இவன் அன்புள்ளவன் இவன் அன்பில்லாதவன் ஹிருதயம் சங்கராச்சாரியர் பிரிய பிரியத்தை உடையவன் பிரியமில்லாதவன் ஹிரதயஜம் ஹிருதய ஹிருதயப் பிரியங்கிற என் உள்ளத்திற்கு உவந்தவன் அப்படியே அழகா தமிழ்ல போடணும்னா உள்ளத்திற்கு உவந்தவன் என் உள்ளம் உவக்கின்ற வகையிலே இருப்பவன் உள்ளம் உவகை கொள்ளும் வகையிலே செயல் புரிபவன் ஹிருதயப்யம் அப்புறம் என்ன என்னை எப்ப பார்த்தாலும் என் மனசுக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுக்கறதான் என் வேலை அருதயஜான் அகிருதயம் அப்படின்னா என்னர்த்தம் அன்புடையவன் அன்பில்லாதவன் எல்லா உணர்ச்சிகளையும் போட்டு வாக்கு எதுவுமே கிடையாது வாக்குக்குள்ளதான் எல்லாமே இருக்கு வாக்கு ந அபிவிஷ்யம் அல்லாபயத்து ந சத்யம் அனுர்தாது அசாது நிறைய வாக்குக்கு வேறாக ஒண்ணும் கிடையாது இந்த துவைத்த பிரபஞ்சம் இருமை நிலை உலகம் வாக்குக்கு அந்நியமானது அன்று பேச்சாற்றலுக்கு அந்நியமானது அன்று பேச்சாற்றலால் சொற்கள் வழிபடுகின்றன பேச்சு ஏற்படுகிறது பேச்சினால் பொருள்கள் விளங்குகின்றன உணர்ச்சிகள் விளங்குகின்றன உயிரினங்கள் விளங்குகின்றன புரிய உயிரினங்கள் பொருள்கள் உணர்ச்சிகள் ஒருத்தர் வாக்கு எக்ஸ்பிரஷன் தானே கம்யூனிகேட் பண்றோம் வாக்குதான் அதாவது நம்மிடத்தில் இருக்கக்கூடியதை பிறரிடம் வெளிப்படுத்தும் ஆற்றல் பிறருக்கு புரிய வைக்கும் அந்த ஆற்றல் அதுதான் அது இல்லாம அது அதுதான் எல்லாமே எல்லாத்தையும் அது வியாபிச்சிருக்கு வாக்கு எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு அதாவது சொற்களை விட நாமத்தை விட வாக்கு சூக்ஷமானது வியாபகமானது நுண்மையானது எல்லாம் போட்டுக்கணும் சூக்ஷமானது வியாபகமானது அதனால என்ன பண்றது சுவாமியின் ஏதத் சர்வம் வாகேவ ஏதர்வம் வாக்குதான் விளக்கிக் காட்டுறது அதனால என்ன பண்றதுன்னா எப்படி ஒளியானது பொருள்களை விளக்கி காட்டுகிறதோ விளக்கொலியும் கண்ணொழியும் எப்படி பொருள்களை விளக்கி காட்டுகிறதோ அப்படி சொற்களானது உலகத்தையே விளக்கி காட்டுகிறது சொற்கள் சொற்கள் சொற்களை சொற்களை வெளிப்படுத்தும் ஆற்றல் அதுதான் விளக்கிக் காட்டுகிறது அதனால என்ன பண்ணதுன்னா அந்த வாக் சக்தியவே பிரம்மன் உபாசனப்படும் இந்த சரஸ்வதிக்கு ஒரு மந்திரம் இருக்கு ஒரு மந்திரம் சரஸ்வதி மந்திரம் அது அது அப்படி சொன்னா அது என்ன சரஸ்வதி மந்திரம் என்ன வாக் சக்தி கூட்டம் பாலா திரிபுர சுந்தரி மந்திரம் வாக்தேவத்தை நம்ம ரொம்ப விசேஷமா சொல்லிருக்குதான் கடவுள் அப்படின்னு உபாசனம் பண்ணா என்ன கிடைக்கும் முடிஞ்சு போச்சு வாசம் உபாசுவ உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இது பெரிய வேலை இல்லை அடுத்தது போயிடும் அப்படி சொன்னா தான் அடுத்தது போக முடியும் शब्द सर्वं शब्दो सर्वं अतः தவது உச்சாரண உச்சாரணம் சொல்ல உச்சாரணம்ச்சாரணம் அயசி வாக்னசி நாட்டிலும்ூயசி சிரந்தது மேலானது उपास्व வாக்கிரமம்னு உபாசனம் பண்ணு அது நினைச்சு பாரு அடுத்தது அப்படி பண்ணா என்ன பலன் கிடைக்கும் சகாமமா பண்ணினா சொல்லிவிட்டேன் சகாமமா பண்ணினா விவகாரத்தில் சில சக்திகள்லாம் நமக்கு வரும் ஆனா நிஷ்காமமா பண்ணா சித்தசுத்தி மோட்சம் கிடைக்கும் நிஷ்காமா பண்ணா அல்டிமேட்டா நமக்கு என்ன சொல்றது நான் இப்ப வகுப்பு ஆரம்பிக்கிற போனேன் இல்லையா சூக்ம சரீரத்தை சரி பண்ணன புத்தாகிரதையா புரிஞ்சுங்க கர்ம காண்டத்தினால சூக் காரம் பண்றோம் கர்ம காண்டத்தினால சூக்மசரீர சம்ஸ்காரம் ஆட்ட குடுப்பாட்டுற மாதிரி ஞான காண்டத்தினால சூக்மரீர ஆட ஓம் தத் சரே வெட்டு தெரியும் இல்லையா நான் அடிக்கடி சொல்கிறது உண்டுது இந்த ஆடு இருக்கே இந்த ஊரில் ஆடு கடா வெட்டுறது பார்த்துருக்கீங்களா நான் பார்த்துருக்கேன் கடா வெட்டு இந்த கடா கடாவை கொழுகொழுன்னு வளர்ப்பான் மூணு மாதம் நாலு மாதம் இந்த கடாவை கோயிலில் வச்சு வளர்ப்பான் நீ பார்த்துருக்கீங்களா தெரியல கோயிலில் இருக்கும் அந்த கடா அப்படியே கொம்பெல்லாம் பிரமாமா இருக்கு இந்த ஆட்டு கடா அதை வந்து நல்லா கோயில் சாமி கடான்னு சொல்லி அதை வந்து அதை வளர்க்குறது சுப்பிரமணியருக்கு ஆட்டுக்கடா வாகனம் சூரசம்பாரம் பண்ணுற போது ஆட்டுக்கடா வாகனம் தான் அந்த கதையெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் அப்புறம் இந்த ஆட்டுக்கடாவை கொஞ்சம் இன சுவாமிஜி வாக்கு உப்பாசுவான்னு நீங்கள் அப்புறம் விட்டு விட்டீங்களேன்னா சொல்கிறேன் விட்டுப்பாரு பண்ண இந்த ஆட்டுக்கடாவை வந்து அதை கொழு கொழு கொழுன்னு அப்புறம் ஒரு நாள் முடிவு பண்ணுவாங்க என்னைக்குயா கடா வெட்டுறது அறுவடை எல்லாம் ஆகட்டும் கிராமம் இல்லையா எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம பொங்கல் வச்சுருவோம் கடா வெட்டி பொங்கல் வைக்கணும் ஆ பொங்கல் வைக்கிறதுக்காக வேண்டி என்ன கடாவெல்லாம் நல்லா தயார் பண்ணி பொங்கலுக்கெல்லாம் ரெடி பண்ணி பொங்கல் வேலையெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் லேடிஸ் டிபார்ட்மெண்ட் கடா வெட்டுற ஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் அதில் அந்த கடாவை என்ன பண்ணுவான்னா மேலே தாளத்தோட அதை முதல்ல மஞ்ச தண்ணியில் குளிப்பாட்டுவான் நல்லா குளிப்பாட்டி அப்புறம் இந்த எருமை விட்டுறதே நான் பார்த்துருக்கேன் ஏ சுவாமி அப்போ தடுக்க போலியா அப்படின்னு தடுத்தா கத்தி எம் மேல பள்ளலார் சொல்லியிருக்காரியா ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு வச்சிருவோம் அவனுக்கு காருயமாக ஒண்ணா இப்போ இந்த கடாவை வந்து மஞ்சளில் குளிப்பாட்டி அதுக்கு மாலையெல்லாம் போட்டு மேல தாளத்தோட தார தப்பிட்ட என்ன ஆட்டம் பாட்டம் என்ன அந்த ஆட்டை சுற்றி ஆடு ஆடுன்னு ஆடுவான் ஆடி அதெல்லாம் என்னமோ சாப்பிட்ருப்பான் அதெல்லாம் வேறு அதெல்லாம் வந்து ஊரெல்லாம் கிராமங்கள்லாம் சுற்றி எல்லாருக்கும் அதுக்கு சில பேர் அது பணம் ரூபா நோட்டுனால மாலை போடுவோம் அந்த ஆட்டுக்கு எல்லாம் போட்டு இத்தனை எல்லாம் பண்ணி கடைசியில் அதை கொண்டு வந்து வச்சு அந்த அதுக்கு அந்த பலிபி இடத்துல அந்த ஆட்டை அப்படி வச்சு அந்த இதை கட்டிவிடுவோம் இப்படி ரெண்டு ரெண்டு பக்கமும் கைத்தை கட்டி எப்படி வச்சுருவோம் இப்படி இருக்கும் நான் முடியாது அப்படி வச்சு எவ்வளோ அழகாக வர்ணிக்கிற மாதிரி அனுபவம் அதனால் இப்படி வச்சுருப்பான் இப்படி கட்டி இப்படி வச்சுருப்பான் இப்படி இருக்கும் அது சாமியை பார்த்த மாதிரி இப்படி இருக்கும் அது உடனே உடனே அதை வெட்டவன் வந்து கத்தி கையில் வச்சுன்னு சும்மாவாக இருப்பான் அவன் ஃபுல்லாக இருப்பான் கையில் வச்சு அவரும் ஆடுவான் இந்த இதுக்கெல்லாம் ஆட்டமாக ஆட்டம் எல்லாம் ஆடி அதை நம்ம பார்த்துட்டே இருப்போம் இப்போ சடனாக ஒரு ரெடி அடிப்பான் ஒரு துண்டு தனியாக போய்டு தனியாக ஏன்னா நேரில் பார்த்த மாதிரி இது பண்ணுறீங்க ஒரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அது தனி ரிச்சுவல்லாம் இருக்கு தோலை உரிக்கிறது அப்புறம் சுரண்டது எல்லாம் எலும்பை தூக்கி அந்த பக்கம் வைக்கிறது எல்லாம் பண்ணி எல்லாம் ஒரு பக்கம்லாம் இதெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறம் பொங்கல்லாம் வச்சு இது மாம்சமெல்லாம் தயார் பண்ணி அப்புறம் ஆனந்தமாக விருந்து எதுக்கு இது சொல்கிறோம்னா இதெல்லாம் இருக்கட்டும் என்ன இந்த சூட்ச சரீரம் இந்த ஆடு இது வந்து என்னன்னா கர்மகாண்டத்துல எல்லாம் சாதனை எல்லாம் பண்ணி ஓன் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே அப்படி எல்லாம் சொல்லி எல்லாம் கடைசியில இங்க வந்தது என்ன பூமா ஏவ சுகம் நாள் பேர் சுகம் அஸ்தி ஆஹ் என்னால என்ன பண்றது என்ன இந்த அந்த கரணத்துல அல்பத்துல சுகத்தை எதிர்பார்க்காது இதுல வர்ற சுகம் துக்கம் கலந்தது ஆகையினால இந்த அந்தக்கரணத்துல ஏற்படுறது அந்த சுக விரத்தி வந்து வாஸ்தவமான சுகம் இல்லை அது ஆபாச சுகம் ஏறி ஒரே விட்டு இந்த தனித்தன்மைங்கிற ஆடு துள்ளு மரியா மனது பலி கொடுத்தேன் துஷ்ட தேவதைகள் இல்லை பாட்டு பாடியிருக்கார் தாய்மான் துள்ளு மரியா மறினாலே மாடு செம் மரியாடு தன்னுடைய மனசுல இருக்கிற சஞ்சலத்தை தாம் வந்து அதை அறிஞ்சாதான் சரி பண்ண முடியும் நிறைய பேருக்கு அதே தெரியல கர்மகாண்ட என்ன பண்றது ஸ்தூல சரீர அபிமானத்தை நீக்கி சூக்ம சரீர அபிமானத்தை மெயின்டைன் பண்றது நல்ல ஸ்தூல சரீரம் வாழும் சொல்றது அதுக்கெல்லாம் வழி சொல்றேங்கிறது இந்த ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற ப்ராப்ளம் சரியாகிறதுக்கு பிரார்த்தனை அப்படி சரி வரலன்னா வேற நல்ல ஸ்தூல சரீரம் பெட்டர் ஸ்தூல சரீரம் கிடைக்கிறதுக்கு வழி இதெல்லாம் சொல்லி இருக்கு இந்த கர்மகாண்டம் சூக்ம சரீரத்தை ஆட்ட கொழு பண்ணி உலகில்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுங்க அதை நல்லா சரி பண்ணி சம்ஸ்காரங்கள்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் என்னதுன்னா ஒரே சாமி ஆட வேண்டிதான் பூம வித்யா சத்வித்யா மாண்டோக்கிய உபனிஷத் உபரிஷத் கதைகள் அறியாமையும் அறிவும் அதான் சாமி ஆடு ஆனால் அப்புறம் என்னதுன்னா கடைசி நாள் என்னென்ன மௌனம் என்ன இருந்தா தானே பேசுறது என்ன பேசுறது சூக்மசரீரமே அவுட் ஓம் தத் சத் வாக்கு தான் வாக்கு சரி நம்ம எதுக்கு சொல்றோம் எல்லாம் சம்ஸ்காரங்களை பண்ணி நீக்கிறதுக்காக வேண்டி அழகா சொல்றது அப்ப என்னாகும்னா யாரு வாக்க பிரம்மன்னு உபாசனை பண்றானோ அவனுக்கு நல்லா இப்படி இருமல் வராம தொண்ட பிரச்சனை எல்லாம் வராமல் நல்லா பேச முடியும் தொண்ட வந்து டிஸ்டர்பே ஆக நான் எல்லாம் பண்ண எனக்கு தெரியல பண்ணிட்டு இருக்கோம் எவனொருவன் வாக்க பிரம்மம்னு உபாசனை பண்றானோ எவ்வளவு தூரம் நன்னா பேச முடியுமோ பேசுறான் யாவது வாச்சோ கத்தம் தத்ராசாமச்சாரோ பதி வாக்கு எதுவரைக்கும் போகுமோ அது வரைக்கும் இவன் ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு வாக்கு வாக்கு கட்டுப்படும் அர்த்தம் வாக்கு கட்டுப்படும் வாக்கு வாக்கு சுதந்திரமா வாக்கு மூவ் பண்ணும் அனாயாசமாக பேசுவான் எஃபர்டே இருக்காது ஸ்ரமப்பே பட அந்த அனுகிரகம் கிடைக்கும் அதான் இதுலேருந்து என்ன தெரியுறதுன்னா வித்தவுட் அனுகிரகம் என்ன சொல்றது உபாசனை பண்ணாம அதிருஷ்ட சக்தி வேணும் நமக்கு திருஷ்டசக்தியே அதிர்ஷ்டத்தினாலும் அதிர்ஷ்டம் கொஞ்ச நாளைக்கு அதிர்ஷ்ட சக்தியோட துணை அது கிடைக்கிறது அதனால காமச்சாரோ பவதி அப்படியேதான் அதே மாதிரிதான் वाचो तत्रास्य, यथा कामचारो यो अस्ति भगवो भूय ச்சோோ தாமச்சாரோ வாசம் அதிவோ வாசோ வாவ தன்மேன்பவீத்வி சயோவாச்சம் பிரம்மே துபாஸ்தே இது ஒரு சென்டென்ஸ் இன்னொரு பிரம்மேத் பாஸ்தே அங்காது உபாஸ்தே வரைக்கும் அவர் சொல்லுவார் பிரம்மத் வாக்க பிரம்மன் உபாசனை பண்ணினா அவனுக்கு வாக் விஷயத்துல அவன் ஃப்ரீயா மூ பண்ணலாம் அதுதான் பிரயோஜனம் அதை காட்டிலும் உயர்ந்தது இருக்கான்னு கேட்டார் இருக்கு ஓ மாப்பியுமிரோத்ரமதோ பலமிந்திரியாணிச்ச சர்வாணி மாஹம் மாக அன்தமே உஷ்சுமா தேமய சந்த ஓந்து பாடு அய்யனேயனதுள்ளே நின்று மூர்யன் ஆதிகருநா